நற்றை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சீஸ் பகோடா செய்ய தேவையான பொருட்கள் சீஸ் அரை கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு கால் கப் உப்பு ருசிக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் கால் கப் எண்ணெய் பொதிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை முதல்ல சீஸை வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருவோம் ஒரு பவுலில் கடலை மாவு அரிசி மாவு உப்பு எல்லாம் ஒன்றா கலந்துருவோம் மிளகாய்த்தூள் போட்டு கலந்துட்டு தயிர் கால் கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்துட்டு அதுக்கு கூட தண்ணி விட்டு இந்த பகோடா பதத்துக்கு அந்த மாவை நல்லா பிசைஞ்சிடுவோம் பிசைஞ்சிட்டு இந்த சீஸ் க்யூப்ஸை அதில் போட்டு டிப் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வாணல் வச்சு வானல் குறைஞ்சதும் எண்ணெய் ஊற்றி இந்த சீஸ் க்யூப்ஸை டிப் பண்ணி அதை எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சீஸ் பகோடா தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்